வணக்கம் பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றிடையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று விபத்து மற்றும் அவசர காலங்களில் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நாடுகளில் தொடர்ந்து முதலிடத்தை பிடித்துள்ள நாடு மியான்மர் இந்நாட்டுடனைய பழைய பெயர் பர்மா இந்நாட்டின் தலைநகரம் ரங்கூன் இரண்டு முகலாயர்கள் குறித்த பாடங்களை மகாராஷ்டிரா மாநிலத்தில் அந்த மாநிலத்தில் உள்ள பள்ளிகளில் பாடப் நீக்கி உள்ளது மூன்று இந்திய ஆண்கள் ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஜோத் மர்ஜின் என்பவர் நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர் நான்கு யுனைடெட் ஸ்டேட் கிராண்ட்ஸ்லாந்து பெண்கள் இறுதிப் போட்டியை கைப்பற்றியவர் ஸ்ரோவேக்ஸ் என்பவர் ஆவார் ஐந்து எமோஷனல் சப்போர்ட் ஹெல்ப் டைரக்டரி எனப்படுவது தற்கொலையை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு புதிய செயலியாகும் இனி இன்றைய கேள்விகள் 1. இந்திய பெண்கள் ஹாக்கி அணியின் சிறப்பு பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இரண்டு பாரம்பரிய போந்தர் திருவிழா எங்கு நடைபெற்றது 3. சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான மல்யுத்த ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெறவுள்ளது 5 மனிதவள மற்றும் மனிதவள மற்றும் மேம்பாட்டு அமைச்சகம் டிஷ்கா அதாவது டிக்ஷா டாட் ஜிஓஇன் என்ற இணையதளத்தை யாருக்காக தொடங்கியுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி